இணைய வணக்கங்களுடன் உங்கள் ஜோஸ்பின் நற்றினையிலிருந்து சரவடிக்காக வெற்றி நமதே நீ மற்றவருக்கு வழிகாட்டி ஆவதற்காக பிறந்திருக்கிறாய் ஏன் மற்றவர்களிடம் உன் வழிகாட்டியை தேடிக் கொண்டிருக்கிறாய் நீ மற்றவருக்கு வழிகாட்டி ஆவதற்காக பிறந்திருக்கிறாய் ஏன் மற்றவர்களிடம் உன் வழிகாட்டியை தேடிக் கொண்டிருக்கிறாய் இந்த உலகம் உன் வெற்றி கதையை படிக்க காத்து கொண்டிருக்கிறது பிறக்கும் போது தாயை அளவைக்கிறோம் இறக்கும் போது எல்லோரையுமே அளவைக்கிறோம் வாழும் போதாவது எல்லோரிடமும் சிரிக்க பழகுவோம் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் வாழ்வை இனிமையாக மாற்றும் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் வாழ்வை இனிமையாக மாற்றும் நாம் அனைவரும் ஒரே அளவு திறமை பெற்றவர்கள் இல்லை ஆனால் நம் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே அளவு வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம் அப்துல் கலாம் அவர்களின் வரிகள் நாம் அனைவரும் ஒரே அளவு திறமை பெற்றவர்கள் இல்லை ஆனால் நம் திறமையை வளர்த்துக் கொள்ள ஒரே அளவு வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம் ஓர் உண்மை நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீ யாரை விரும்புகிறாயோ அவரை நினைத்துக் கொள்வாய் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீ யாரை விரும்புகிறாயோ அவரை நினைத்துக் கொள்வாய் நீ துயரத்தில் இருக்கும்போது உன்னை யார் விரும்புகிறாரோ அவரை நினைத்துக் கொள்வாய் நீ துயரத்தில் இருக்கும்போது உன்னை யார் விரும்புகிறாரோ அவரை நினைத்துக் கொள்வாய் ஒரு சிறிய கையசைப்பு நம்மை அள ஒரு சிறிய கையசைப்பு நம்மை அளவைக்கலாம் ஒரு சிறிய நகைச்சுவை நம்மை சிரிக்க வைக்கலாம் ஒரு சிறிய அக்கறை நம்மை காதலில் விழ வைக்கலாம் ஒரு சிறிய தொடுதல் நம் உணர்வை கூர்மைப்படுத்தலாம் நானும் நம்புகிறேன் என் சிறிய குறுஞ்செய்தி உனக்கு என்னை நினைவுபடுத்தலாம் உங்கள் இதயத்தில் மகிழ்ச்சி உங்கள் ஆன்மாவில் புத்துணர்வு உங்கள் வாழ்வில் வெற்றி